நம்மெல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறபடி நாள் எல்லாரும் தேவசமத்திலே கருத்தோடு கூட காத்திருந்து தேவன் கொடுக்கின்ற நன்மைகளை நிறைவாக பெற்றுச் செல்வதற்கு நம்மை ஆய்வுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு தேவசமத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை பலிந்தரிக் கொண்டிருந்தாலும் வாஞ்சையோடு விசுவாசத்தோடு கேட்கிற மக்கள் மாத்திரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறபடினால் தூக்கமயக்கத்திற்கு இடமெடுத்து இந்த சரீரம் தலைவினம் உள்ளதுதான் ஆனாலும் ஆவி உற்சாகமுள்ளதாக இருக்கின்றபடி நாள் ஆவியில் அமலாக இருந்து ஆவிக்குரிய நன்மைகளை நிறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவாவையான விரிவாப்புகின்றோம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தை முதல் வாசிக்கலாம் ஒரு சம்பவம் நடந்தது வெளியே வைத்திருக்கின்றது பெரும்பாலுள்ள ஒரு சரி பனிரெண்டு ஆண்டு காலமாக மருத்துவர்களால் குணமாக்க முடியாதபடி ஆசைகளெல்லாம் அழித்து மருத்துவரால் வருத்தப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒவ்வொரு ஆலோசனைகளை பெற்று வருத்தம்தான் கிடைத்ததை அப்படிப்பட்ட நோயிலே இயேசு கிருஷியை பற்றி அறிந்து கொண்ட பொழுது அவளுக்கு இயேசு தொட்டுவிட்டால் தன்னுடைய வியாபார குணமாகிவிடும் ஒரு நம்பிக்கை வந்தது சரிப்பரசு சாமி என விருந்திருக்கிறார் தொண்டலை தொட்டுவிட்டால் வஸ்திரத்தை தோட்டுவிட்டால் எனக்கு வியாதி செலுமாகும் என்று அவள் விசுவாசித்து கடந்து வந்தால் என்று பரிசுத்தாதி அதிகாரம் ஐம்பத்தி நாலு முதல் நிலைவாசிக்கலாம் வஸ்திரத்தின் செங்கலை தோட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் இப்போது இயேசுநாதன் வஸ்திரத்தை நாம் எப்படி தோடுவது என்பதை தேவத்தில் இருந்தாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வஸ்திரம் என்று தேவனுடைய ஆதி அனைவரை அங்கு விவசாயத்திற்கு தெரிசின் புத்தகத்திலே இப்படி நாம் வாசிக்கலாம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்கள் விவசாய ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை வசரத்தின் பொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது தேத மகிமையால் ஆளும் நிறைந்திருந்தது ஆவியானவரால் அந்த ஆளும் நிறைந்திருந்தது என்று நான் சொல்ல முடியும் பரிசுத்தாவியை தொடுகின்ற மக்களுக்கு பரிசுத்தாவியை பெறுகின்ற மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நம்ம அநீகர் புரிந்து கொண்டாத முடினால் அதை பெற்றுக் கொண்டால் இதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை அறியாதிருக்கின்றபடியினால் பின்னணவர் அநியகர் இழைத்தவர்களாக கலைத்தவர்களாக வலிவினர்களாக நீண்டகால வியாதி உள்ளவர்களாகவே காணப்படுகிறோம் என்று இந்த ஆவியான மஸ்தரத்தை தொட்டவுடனே ஒரு செய்தி பனிரெண்டு ஆண்டுகளாக குதிரை ஊரில் சொந்தடையும் முடியுமா இருந்தால் அந்த மஸ்தரத்தின் தொகுதி பொருள் தேவாலயத்தம் நிறைத்துக் கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட இடத்தில் வந்திருக்கிறது நாம் நியாதியோடு கூட திரும்ப செலவு என்று சொன்னால் நமக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படி தொட்டால் சுயமாகும் என்ற அறிவு நமக்கு இல்லாத முடிவாலே நாம் இன்னும் நியாதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பெற்ற பிறகு பரிசுத்தாணி என்னருக்காக நமக்குள் வந்திருக்கிறார் என்பதை நம்ம அநேகரின் உணர்ந்து ஏதோ அந்நியவாசி பேசுவதற்காக உணர்ந்தை அசைப்பதற்காக அந்நிய பரிசுத்தாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தவிர அந்த பரிசுத்தானில் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எல்லாம் கூணும் என்று சொன்னது போல தன்னுடைய வியாதி சுகமாகும் என்பதை உணர்ந்து தொடுவதற்காக கடந்து போனாள் என்று சொல்லி சொல்லி யாரும் கொடுக்கவில்லை வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகும் என்று சொல்லி இவளுக்கு நம்பிக்கை அந்த ஏல்சனை நாம் தொடர் இந்த வஸ்திரத்தை தொட்டு குணமாகும் என்கிற நம்பிக்கையிலே கடந்து போய் வஸ்திரத்தை தொட்டால் என்று சொல்லி பரிசுத்தாவியான ரெண்டு கடும் பேர் மூன்றாம் மணிகாரம் பதினேழாம் வருஷத்து வாசிக்கின்ற பொழுது இங்கு பவுனடியார்கள் வாசிக்கலாம் கர்த்தனை ஆவியானவர் ஆவி எங்கேயோ அந்த விடுதலை உண்டு ஏன் நமக்கு அந்த விடுதலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்பிக்கை வரவில்லை அந்த மறுசூத்தாவியானவரை தொட்டவுடனே அந்த மறுசூத்திராவிட கூட்டத்துக்குள்ள சென்றவுடனே நடந்து கொண்டியா அப்படியே சிகிச்சை போகின்ற வழியறிக்கப்படுகிற எல்லா இடஒது நோயாளிகளை வைத்து அரசு தொடர வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் சிகிச்சையில் அறிந்திருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் எல்லாரும் அறிந்திருந்தபடினாலே இயேசுனா இல் போகிற எல்லா இடத்திலும் நோயாளிகளுக்கு மலவேத்து அவர் மக்களத்தை தொட என்று கேட்டுக் கொண்டார்கள் சுகமளித்தது என்று பரிசு தலைவர் சொல்வது நாம் புரியமான தேவ ஜாமணி நாம் இப்படிப்பட்ட நிறுவனத்தில் இறங்குகிற நேரத்தில் தேவ மகிழமை மூடுகிற நேரத்தில் நாம் தேவசத்தில் கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய உள்ளவர்கள் உடங்கி கடந்து போக வேண்டிய உணவு நான் வருகிற ரொம்ப நேரத்துக்கு வருமே இருக்குமே நாளைக்கு வேண்டிக்கு போக முடியாது இப்படித்தான் நம்முடைய சரீரத்தை பார்த்து வேறு விதமாக இன்னை கொண்டிருக்கின்றதே தவிர உலக பிரகாரமான கவலைகளுக்கு குணமாக புகின்றது அவிழ்க்கப்படப் போகிறது இந்த உணர்வோடு நம்ம வரிசை தாண்டி தோணுமானால் கருத்தினுடைய ஆள் எங்கேயும் அங்கே விடங்களை உண்டு என்று சொல்லி ஆணையம் சொல்லுகின்றபடியால் மரக்காலத்து கருத்து அதற்காக நமக்கு தந்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கு இப்படிப்பட்ட உணர்வு கண்துடையின் தொண்டு தேவாலயத்தின் நெருப்பு தொண்டிருக்கின்றது உணர்வுடன் அவன் இப்படி மாற வேண்டும் என்று ஆதித்து நடந்த கன்வென்சனுக்கு கன்வென்சின் போது கன்வென்சனுக்கு வந்திருந்தது ஒரு தரிசனம் என்று சொல்ல சொல்லு இப்படி மேல வகையிலும் ஒரு ஒரு வெளியூரை தடுத்து இறங்கி வருகின்றார் கொஞ்ச நேரத்தில் அந்த வல்ல தொடர்ந்து விடுதலை போறேன் என்ற நம்பிக்கையோடு யாருக்கும் அந்த விடுதலை கிடைத்திருக்க முடியும் அதனால் புதிய எந்த நோக்கத்தோடு நாம் வருகின்றனோ அந்த நோக்கத்தை மாத்திரம் நான் அடைந்து கொள்ளும் தவிர மற்றபடி ஒன்றே நாம் அடைந்து கொள்ள முடியாது என்று ஆவியல் ஐந்தாம் ஏழு வரை மணி ஒளிவாசிக்கலாம் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது நாம் காணுகின்றோம் மருத்துவம் மருத்துவமாக குணமாக்கப்பட முடியாது இருந்தது தொண்டா தொட்டால் எனக்கு செஸ்டமாக விடுதலை கிடைக்கும் என்று ஒரு விசுவாசம் வந்தபடினாலே விசுவாசத்தையோடு அணிந்திருந்தபடினாலே இயசைப்படி சொல்லுகின்ற அதிகாரிகளை உள்ளக்கள் என்னை கொண்டு வந்து பார்த்து கொண்டு இருக்கிற குடும்பத்தில் ஏராளமான பேர்கள் ஆண்டவருக்கு ஆராத நேசையில் கடந்து வரலாம் அந்த யார் யாருடைய உலகத்தில் என்ன விசுவாசம் இருக்கிறது கட்டளை சொல்லிக் கொள்ளுகின்றோம் போகும்போது மேடிக்கையாரு என்னையா எவ்வளவு கூட்ட மக்கள் நெருக்கிட்டே பண்றாங்க யார் தொட்டாங்க கேட்டா எப்படிங்க பார்த்து வல்லமை புறப்பட்டது விசுவாசோட தொட்டவுடனே வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி இருக்கிற அப்படின்னா கடந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான சொல்கிறார் மார்க்கு இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து பேரு மறுபடி வாசிக்கின்ற பொழுது எங்கே ஆவியானவரை பிடிச்செல்லார் கப்பர் மகிமோக்கு வந்தார் அது பேர்துடைய வீடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இஸ்ரேலுக்கு சென்றிருந்த போது அந்த வீடு பார்வைக்காக சின்ன வீடுதான் பழங்காலத்து வீடு பிரிந்து பிரிந்து கிடக்கிறது அதை அடிக்காது பிடிக்க அந்த வேலை அதுக்கு மேல ஒரு பெரிய ஆலயம் கட்டி இருக்கிறார்கள் அந்த இடம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக அதாவது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு பக்தந்த வீட்டிலே பிரித்து நாம மய்மைக்காக கொடுக்கிறான் என்று சொன்னால் இவரை பெரிய மேன்மை என்பதை அந்த காலத்தில் உணரவிடுக்கலாம் கடவுளுக்காக என்ன கொடுத்திருக்கிறது தெரியுமா கடவுளுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இல்லாது விரும்ப வேண்டும் என்று கொடுப்பது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் வீட்டை மாத மக்கள் இருக்கிறார்கள் திமுருவாதக்கானது ஆகினாலும் வீடு போனாலும் பரவாயில்ல வீட்டை பிரிச்சு உள்ள நாலு பேர் வீட்டினுடைய நேர்கூறியை திரித்து கட்டில கட்டி அந்த திமுக இறக்குகின்றார்கள் யாருடைய விசுவாசத்தை கண்டாரு தெரியுமா நான்கு பேருடைய விசுவாசத்தை காடுகிறார் அந்த மாசத்தை கடைசி பாருங்க ஐந்தாம் தோசனம் அமரோட விசுவாசத்தை கண்டு துணிவாத காடு நோக்கி இவனுக்கு லட்சியத்து நின்று சொல்லவில்லை அங்கே துணிக்கிட்டு வந்த மக்களின் விசுவாசத்தை பார்க்கிறார் ஆசிரி கூட்டிட்டு போனோம் ஜெயிச்சு பார்த்து சிவமடைச்ச அப்பா கடலுக்கு கொண்டு போனோம்னு நம்ம பகிர்ந்து வர்றோம் துமறுவாத காலம் யாருமே குணமாக்க முடியாது ஆதரவத்தில் வந்தால் சுகமாகும் சொல்லி அந்த நான்கு பேர்களும் அறிந்து கட்டுநிலத்திற்கு நீட்டை பிரித்தவர்களுக்கு முன்னால் இறக்கும் பொழுது மேலிருந்து ஒரு சரக்கு இறங்கி வந்து கொண்டிருக்கிறது தேசியநாதர் பாருகிற என்னடா உட்கார்ந்த வேற என்னமோ அங்கே எட்டி பார்த்தா நாலு பேர்கள் மேலே இறந்தேன் மெதுவா இருக்கு மெதுவா இருக்கு மேலே விழுந்துறாமி அவர் அவசரமாக அவருடைய விசுவாசத்தை கண்டு மகனே பாவம் மன்னிக்கப்பட்டது பாவத்தினால் வந்த வியாதியல் பாவ் மன்னிக்கப்பட்டவுடனே அவன் எழுந்து நடந்தான் புரியமானவர்களே ஆண்டவரமடத்தில் எதிர்பார்க்கிறேன்னு தெரியுமா விசுவாசம் அந்த அது சரியான பேர் இந்த ராத்திரவேலி வேதனையோடு நடந்திருக்கிறோம் அசுத்த அணிகள் கடந்து போயிருக்கிறதை காண முடிகின்றது அதுபோல வேதனைகளும் வியாதிகளும் ஆட முடியும் என்று நாம் விசுவாசிக்கின்றோம் அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் விசுவாசத்தோடு இறங்கி வருகின்றே இப்படி வியாதிகள் குணமாக்கி அனுப்புவாரு நம்பிக்கை மக்களுக்கு அருமையானவர்களே அன்று நடந்ததுதான் இன்றைக்கு நடக்கின்றது நேற்று இன்றும் என்று மாறாதான் அந்தந்த வசனத்தை தொட்டவர்களுக்கு சோல் கொடுத்த அந்த வல்லமை இன்றைக்கு நவளுக்கத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசன மக்களுக்குமானால் இங்கு நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று ஆகிய மாறுக்கு பத்தாம் மணி வாரம் நாற்பத்தி ஆறு முதல் வாசிக்கிறார் முன்பவர்கள் எரிவோக்கு வந்தார்கள் அவரும் அவர்கள் ஸ்ரீசகன் சிறந்த எரி பரப்பு நிறபோது தீமையின் மகனாகி பருதிவே என்று சொல்லப்பட்டவரு குருடன் வழி அறிகாடு பிச்சை பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் வந்து ஒரு தச்சினுடைய குமார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த குரலன் சொல்லுகிறான் தாவிதின் குமாரனே ஹாலாசு தாவிதின் சந்தனியாக தோன்றுவார் என்பது அவன் அறிந்திருந்தபடினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அவர் வந்து விட்டார் என்பது அறிந்து அதிகமாக அவர் இன்றைக்கு கூப்பிட்டான் என்று சொல்ல நடந்த தகப்பன் பேரு நடந்திருந்து ஓமிகளாக சொல்லப்பட்டது அப்படியே நடந்த சம்பவங்களாக இருக்கிறபடினா இந்த குழு இயசிலே தாலிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் வியசாதிருக்கும்படி அநேகரவனை அகட்டினார்கள் அவனோட தாலிரன் குமாரி எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கால சட்டம் தோணிக்க ஆரம்பித்தது பிரளமான மக்கள் இயசுக்கு கூப்பிடுகிறார்கள் விசுவாசத்தோடு கூப்பிடுற மக்களை கற்று பார்த்துக் கொண்டு கூப்பிடுற சத்தத்தை கேட்டுதான் பிரியாணமாக போய் கொண்டிருந்தோம் நின்று அந்த மனுஷனை கூட்டிக் கொண்டு என்று சொல்கிறார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து எழுந்தே அழைக்கிறார் என்றார்கள் உடனே அதன் மேல்வசனத்தை எரிந்துவிட்டு எழுந்து இசை எடுத்தவன் தான் ஏல் சபரி நோக்கி நாங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறா என்றால் ஆண்டவரின் பார்வையிட வேண்டும் என்றால் ஏழு சபடி நோக்கி நீ போகலாம் ஆன் விசுவாசித்தது என்றால் உடனே பார்வையடைந்த வகையில் ஏசியன் அந்த நிமிஷமே பார்வையடைந்து செலுத்தும் சொன்ன என்ன விசுவாசம் தெரியுமா உச்சி எடுத்துக் கொண்டிருந்தவன் பெற்றி எடுப்பதற்கான ஒரு வஸ்திரத்துவம் ஆகிட்டு இருந்த குருடர்களுக்கு நமது நாட்டில ஒரு வாக்கிங் ஸ்டிக் கம்பு கொடுத்துருந்தோம் அதுல வெள்ளி வெள்ளி செவ்வ பயிர் அடிச்சிருந்தோம் எவ்வளவு மெயின் ரோட்லயும் போகலாம் அந்த போலீசார் அவங்க தடுக்க கூடாது நம்ம போன சட்டம் பயன் அடிச்சிருவாங்க அப்படி கிராஸ் பண்ணி தட்டிட்டு போகும்போது பஸ் எல்லாம் நிக்கணும் அதுதான் சட்டம் அப்படி நமக்கு நாட்டிலே கம்பு கொடுத்தும் பெல் எல்லாம் வச்சிருந்தோம் அப்படிதான் அடிச்சிட்டு குருடெல்லாம் அவர்களுக்கு நான் அந்த நாட்டில் என்ன தெரியுமா ஒரு கருப்பு துணியை மேல மூடிதான் கூட்டணி உடனே அந்த மேல் வசரத்தை எரிந்துவிட்டு எழும்பி இயேசுடத்தில் வந்தார் இனி இந்த வசரத்தை நான் போட மாட்டேன் அழைத்து விட்டபடி நான் என்னை குரூடமாக மறுபடி அனுப்ப மாட்டார் என்னை குளமாக்கிறான் அவர் அறுப்பாருங்கிற விசுவாசம் இருந்தபடியே தூர எரிந்துவிட்டு என்னை கூடம் என்று அடையாளம் காட்டுகின்றேன் என்ற நம்பிக்கையன் கடந்து போனாசுவாசம் அலுய்யா பிரியமான தேவ ஜாலமையை நம்பையுமா என்ற பாடக்கலாம் இயேசுநாதர் நல்லவர் இயேசுநாதர் குளமாக்குவார் எல்லாருக்கும் தெரியாது நமக்கு அந்த நிசுவாசம் வராதபடியினாலே பெவில்லை விசுவாசங்கள் சந்தேகங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைகளை கட்டடை செய்து விடுகின்றபடி நான் தேர்வத்தை மிகவும் வெளிப்புள்ளதாக இப்படிப்பட்ட நேரங்கள் இயேசுநாதர் பிரசன்னமாக இருந்த நேரத்தில் இயேசுநாதர் போகிறார் என்று கேள்விப்பட்டோம் நம்ம அமிதமாய் கூப்பிட்டு விசுவாசத்தோடு நடத்த போய் அந்த போல இந்த மொழி உயர்வு நேரத்தில் வருகின்றது நல்கின்றீர்களோ அவர்களுக்கு எல்லாம் நன்மை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஹலோ ஹாலோலியா இந்த விசுவாசம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியா நமக்கு எதிர்பார்க்கிறார் மார்க் ஐந்தாம் மணி வாரம் முப்பதாவது வசதத்தை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தொடுகின்ற எல்லாருக்கும் அவருடைய வல்லமை புறப்பட்டு போகவில்லை விசுவாசத்தோடு யார் தொடுகின்றார்களோ அவர்களுக்கு யோசனையை இறங்கி விடுதலை ஆக வாசிக்கிறோம் வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து எங்களுடைய வஸ்திரத்தை தொட்டது யாருந்து சொல்லி சொன்னாத அவருக்கு தெரியும் தொட்டது யாரு எல்லாருமே தெரிய வேண்டும் என்பதற்காக அவளும் அதை உணர்ந்து கொண்டு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் பிரியமான விசுவாசத்தோடு தொட்டவுடனே அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய வல்லமை பாய்ந்து வருகின்றது வல்லமை அமளிநிலமாக இரண்டு இரண்டு மணி நேரத்தில் நம்ம ஆறும் கூடியிருந்திருக்கின்றோம் பிரியமான தேர்தல் நம்ம விசுவாசத்தோடு வல்லமைக்காக காத்திருப்போம் ஆனால் வியாதி மாத்திரமில்லை எல்லாமே குறைகளான மூட்டு மாறப்போகும்போது அந்த வல்லமைக்கு அமலக்கூடிய அதிகாரம் இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறபடி மக்கு விசுவாசத்தோடு ஒரு தேவசமத்து கடந்து வர வேண்டும் என்று ஆணைய அனுமதி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வாசிக்கின்ற இந்த வல்லமை யார் அவருக்கு கொடுத்த தெரியுமா பிதாக்கி தீனும் கொடுத்த சரீரத்தில் நம்மை போல மனிதனாகத்தான் தாயின் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் இயசிய பரிசுத்தாவினால் அபிஷேகித்தது மாத்திரமல்ல நல்ல விபிஷேகத்திலே இங்கே பரிசுத்த ஆணைய அனைவரும் அபிஷேகம் அடைகிறார் இருந்தபடினால் வல்லமேல பிடிக்கப்பட்ட யாரருக்கும் விடுதலை கொடுக்கிறவராக சுற்றித் என்று சொல்லி பரிசுத்தயத்தில் எழுதியிருக்கிறார் நம்மை அதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் திரும்ப நம்மளின் வல்லமை புறப்பட்டு போய் புணியான குணமாக வேண்டும் வல்லமை கட்டப்பட்டிருக்கிற மக்கள் விடுதியாக்கப்பட வேண்டும் நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை ஜாதிகள் காண வேண்டும் என்பதற்காக நமக்கு அந்த பரிசு தாங்கிய வல்லமையும் தந்திருக்கிறாலே இப்படிப்பட்ட நேரங்களில் அபிஷேகத்தின் நிறைவு மாத்திரமல்ல வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு ஏற மக்கள் வாட்சிக்க வேண்டும் என்று அவங்க விரும்புகிறேன் ஒவ்வொருவரும் பேரவனுடைய பிரதிநிதிகளாக பேரவனுடைய துணைகளாக இந்த உலகத்தின் வெளிச்சம் முடுக்கக்கூடிய சுடல்களாக வைக்கிறால் அந்த உலகத்தில் இருக்கும் உலகத்தின் ஒளியாக இருப்பேன் பின்னர் யார் உலகம் ஒளி தெரியுமா என்னை உங்களுடைய வெளிச்சமாக அன்று வைத்து இருக்கிறான் மரக்காலத்திற்கு மூடி வச்சு கட்டிலூக்கள் அடியில் வச்சிட்டு விளக்கு வச்சிட்டு வந்தால் யாருக்களும் பிரோஜனமாக இருக்காது அப்படி இல்லாத பிடிக்கு எமக்கள் பலசூத்தாதிவனோட வல்லமையும் பெற்று அந்த வல்லமை வந்து தீ சாசின் வல்லமை நகப்பட்டு இருக்கிற யாவருக்கும் விடுதலை கொடுக்கும் முடியாக புனியாளிகளை கொணவாக்கும் முடியாக அந்த வல்லமை புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிற ஒரு சரிதமாக சபை என்று இந்த சமூகம் தான் பாடி அவர் தலையாக இருக்கிறாரா இந்த பாடியிலிருந்து வல்லமை புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இப்படிப்பட்ட நேரங்களை வல்லமையினாலும் விரும்புவதற்கு நிற மக்கள் இடம் எடுக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்வார் ஆடியில் அன்னிய மாசை பேசுகிறோம் அது நல்லதான் ஆண்டின் வல்லவினால அபிஷேகமணி நார் ஆகினால் அவர் நன்மை செய்கிறவராக வல்லமையில் யாரருக்கும் விடுதலை கொடுக்கிறவர்களாலும் இருக்கிற மக்கள் எல்லாரும் இருக்கிறார் வெறும் அந்நியவாசிலே காணமாட்ட அந்நியவாசாரும் பேசுகிறாங்களே வல்லமையிடமிருந்து புறப்பட வேண்டும் வல்லமை புறப்பட்டது அப்படி விசுவாசத்தோடு கவனிக்க வருகிற மக்களுக்கு விரும்புகிறபடினாலும் இப்படிப்பட்டே வல்லமை பெற்றுக் கொள்ளும் பிறந்த குழந்தை உயிருக்கிறது ஆனால் காட்டி போன எப்படியும் போட்டிடத்தில் போய் சாம்பார் பலம் இல்ல பிள்ளைங்க அதுவா நமக்குள்ள ஒரு அசைவமுறையாக உட்கார்ந்த உட்கார்ந்துட்டு போறோம் இருக்குது அந்த பேசுற அது போதாது தெரியுமா வல்லமை வேண்டும் நல்ல தலை இருக்கிற அப்படிலாம் துள்ளி சாடி குதித்துக் கொண்டிருக்க அது போல பரிசுத்தால் வல்லமை வந்துவிட்டது என்று சுனாடி இருக்கிற இடத்தில் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை பெற்றுக் தான் இப்படி மாதத்தில் ஒரு நட சபையாக கூட்டி நம்மை விதமாக பரிசுத்தாதி கொடுத்து விரட்டி அந்த வல்லமை இறக்கிக் சிலர் மாத்திரம் பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படி அல்லவர்கள் எல்லாரும் அங்கே பாச பேசிக்கொண்டிருக்கிறது அப்படி எல்லாரும் வல்லமே பெற வேண்டும் எல்லாரும் வல்லவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகின்ற அப்படின்னா நம்முடைய பெருவீனம் மாறுகிறது மாத்திரமல்ல நம்மளுக்கு வருகின்ற மக்களின் பெருகின்கள் மாற்றப்பட வேண்டும் குடும்ப ஜஜபத்திலே வீட்டுக்கு ஜபத்திற்காக வருகிற மக்களுடைய பிளவீன்கள் மாற்றப்பட வேண்டும் அப்படிப்பட்ட வல்லமை கற்று நமக்கு தரப்புகிறோம் எல்லாரும் காத்திருந்ததைப் பற்றி உள்ள அலுவியம் அலுவியம் விசுவாசியாக பம்பாயிருந்த காலத்திலே எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணுவோம் அப்போது பக்கத்தில் இருக்கிற மராட்டியர்கள் குஜராத்தில் ராஜஸ்தான் பெண்களை ஆறு பிள்ளைகளை கொண்டு வந்து வீடும் நிறைய காரணம் எங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு நல்லா சோக்கடை எல்லாம் வரும் காய்ச்சல் எல்லாம் இருக்கும் நூறு டிகிரி மேல காய்ச்சல் பிள்ளைகளுக்கு கண்ணு முடிக்காமல் வேலைக்கு போறேன் பிள்ளைங்க சோம ஆயிடும் காலைல கேட்பாங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க எப்படி உடனே சோம ஆயிட்டுதான் ரெண்டு நாள் பெட்டில் வச்சுனா விடுவாங்க கேட்பாங்களே எந்த மாதிரி சொல்லுவாங்க சரியா புது பிரேயர் பண்ணீங்களா புடிலாம் சோகமாகுமா இவ்வளவு பெரிய வியாதி சோகமாகுமா எங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்பால் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை உங்களிடத்தில கொண்டு வரட்டுமா குடும்ப ஜனத்தை நாங்கள் தொட்டி கந்தை வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வல்லமை புறப்பட்டு பிள்ளைகளை விசுவாசத்தோடு வந்திருக்கிற மக்களுக்கு நம்ம இருந்து வல்லமை புறப்பட்டு போய் குணமாக்குகிறது அதை எல்லாரும் உணர்ந்து வருகின்ற வரைக்கு எல்லாரும் குடும்ப ஜனங்களில் கலந்து கொள்வார்கள் ாலுபடி ல மன்னுபடிக்கு அடுப்பு பார்த்தோடனே தன்னுடைய பூசப் பொண்ணுகின்ற செடிய வளர்த்துக்கிற துளசி செடியை தண்ணி விட்டுக் கொண்டிருந்த பழக்கத்தோடு விட்டுவிட்டார் எல்லாம் சாணியும் அறிந்து கொண்டு சுற்றி இருக்கிற மக்கள் காண வேண்டும் நான் தேவன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாக இருக்கிறீர்கள் சாட்சியல்ல நமது வாழமை புறப்படுகிற மக்கள் காண வேண்டும் இவர்களோடு இருக்கிறார் அந்த வீட்டுக்கு போனாலே நமக்கு ஒரு சுகம் உண்டாகும்போது அவ்வளோ பேசிக் கொண்டிருந்தது மற்ற எத்தனையே தொட்டார்கள் வல்லமை போடவில்லை என்னை தோட்டது யார் என்று சொல்லி சொன்னார் புரிய விசுவாசத்தாரோடு நாம் தேவையின் வல்லமை பெற்றுக் கொண்டு அனைவர் நமது மூலமாக இந்த வல்லவி பர வேண்டும் சுதத்தை அடைய வேண்டும் என்று ஆன்புடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது நினைக்கிறேன் கன்னியாகுமரி ஜில்லாவுக்கு ஒரு வேலைக்காக நாகரூர் பஸ் வைத்து இறங்கிவிடும் இங்க ஒரு சபையில் உள்ள ஒரு கண்ணோட ஜெப்பா கண்டோன வாங்கி பேசிட்டு இருந்தார் பேசிட்டு நினைக்கும் போது அவர் அவர் நீங்க எங்கெங்க வந்திருக்கேன்னு கேட்டது எனக்கு உடம்புக்கு சரியில்லை ஒரு சபையில் இப்பதான் கத்தரிக்க சபை வந்து பயிற்சியை போட்டு குளித்து வந்திருக்கிறேன் எனக்கு மென்னியூ எல்லாம் போட்டு குடிக்கணும் கைச்சி எல்லாம் குடிக்க சாப்பிட முடியல இருக்கிற அம்மாவும் எனக்கு மென்னியூ போட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வேற கல்லாம் விலை கொடுப்போம் வாங்க வீட்டுல எண்ணி போட்டு குடிச்சுட்டு வரன்னு அம்மா அப்பா கிடையாது ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்களே அங்க போய் கொஞ்சம் ரெண்டு நாள் தங்கி வெள்ளியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு உடம்பு பேச்சுட்டு வரணுக்கு போற பாசா தான் அப்படி பேசிடுறேன் ரொம்ப நேரம் ஆவிக்குரிய பேசுனா பாவமணி போலீஸ் எல்லாம் போலீசன் ரொம்ப ஆச்சரியம் வாங்கிட்டு போயிட்டு பேசி கொண்டிருந்தோம் பேசி முடிஞ்ச நாங்கள் போற போது ஒரு அட்ரஸ் வாங்கிட்டு பாஸ்வேர்டை போயிட்டு சொல்லி நம்மளை கூப்பிட வைப்பேன் வாங்கிட்டு அவர் சொன்னார் பாஸ்வேர்ட் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தே இருந்து என்பதை அறிவித்தான் பேசி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர் வல்லமை புறப்பட்டு பெரியவர்களை கொடுக்கிறது அந்த வல்லமை நமக்கு தருவதற்காக இந்த நாட்டின் உறங்கிக் கொண்டே கடந்து போனோம் ஆனால் நமக்கு வியாதி இருக்கிறது முலையின பலவிதமான தோழிகள் இருக்கிறது அதை தருவதற்காக தான் நம்மை கூட்டிச் சேர்த்திருக்கிறார் இப்பொழுதே நாம் உறங்கிட்டு போனோம் சொன்னால் ஒரு சாமிசையை நமக்கு எல்லாம் ஏசுநாதன் வந்திருக்கும் போது அது நம்ம அடைந்து கொள்ள இயேசு எங்க பற்றி நிச்சயமாக நலனு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த குரலன் விதமாய் காத்துகிறான் தானிஜின் குமாரினே எனக்கு இறங்கி அழைக்கிற மக்கள் வந்து அவனுக்கு அழைப்பு கொடுத்தவுடன் எனக்கு என்ன விசுவாசம் தெரியுமா இனி நான் குரலனாக திரும்ப வரவே மாட்டேன் ஹலோ ஏழு மாசத்தி போட்டானே இன்னொரு கூட கூட உழகு அடையாள சிலர் எனக்கு அமைச்சியம் இல்லை நான் இன்னும் கண்டறக்கப்பட்டவனாக திரும்ப வருவையே ஹலோ எந்த பைபிள் காணிகளை படித்தாலியா எந்த காத்திலிருந்து தெரிந்து கொண்டதே இல்லை கேள்விப்பட்டிருக்கிறார் வெளிப்படுத்தல்கள் எவ்வளவு நன்மைகள் எல்லாம் கிடைத்திருந்த போதிலும் இப்படிப்பட்ட நேரங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியாதபடி நமது எண்ணகின் வெறுமையாகவே வந்தவனமாகவே சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த நிலை இன்று மாற்றப்படட்டும் வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்ப நம்ம இருந்து வல்லமை அமைவராக இருக்கின்றால் இந்த அமைகளிலிருந்து வல்லமை புறப்பட்டு கிரியல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றபடி நான் நம்முடைய வீட்டில் இருக்கிற புணியாளிகளை குணமாக்குவதும் நம்முடைய வீட்டில் இருந்து இந்த புணியாளிகள் குணமாவதற்கும் ஒரு பிறகு வல்லமை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று ஆவியாண்டவர் விரும்புகின்றனர் ஊக்கார எல்லாரும் இருக்கிற ஆகையால் அருமையான தேவையான நாட்டு குறிப்பிட்ட ஒரு தீர்மானத்தோடு அன்றைய சமூகத்திலே காத்திருந்து என்னென்ன வல்லமை நிரப்ப வேண்டும் அப்போ சில மூணு மணி நேரம் முதல் சில அவசரங்களை வாசுகின்ற பொழுது அங்கே ஒரு பிறவி சப்பாளி அரசாளித்துக்கு முன்னாலும் எண்பது மணி நேரத்திலே ஏதிலும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்போது வைத்திருந்து சப்பாளியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தெரியுமா அவன் மூலமாக வருமானம் அடைவதற்காக பிச்சை கால கோஷி நாடுகள் அணியகம் இருக்கின்றது அவர்கள் அவளுக்கு குழந்தைகள் பிறந்தால் கையில் காலம் பிறந்தவர்கள் ஓடிச்சி வைத்து விடுவார்களா அப்படிதான் அந்த பிள்ளை வைத்து அந்த பிள்ளையின் மூலமாக இருந்த குழைப்பு நடக்கும் நல்ல பிள்ளையாக இருந்தால் எங்களுக்கு ஓடிப்பு பிரயோஜனமாக இருக்காது ஒண்டி பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு சம்பாதிக்கம் ஒடிச்சு வளர்த்து திருமணிக்கிறது கிடைக்கிற புச்சியை வசூல் கொள்வதற்காக புதுபோக்கங்களில் சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோடு அலங்காரம் வாசலிடப்பட்ட தேவாலயத்தின் வாசலியை வைப்பார்கள் அவனிடத்தில் கிடைக்கும் பார்த்தான் அப்போ அந்த பேரு போன நடத்தவில்லை என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி போனிருக்கு என்ன இருந்தது பேருக்கு தெரியுமா வல்லமை மை அமரிதமாக போச கொடுத்திருந்தபடியினே என்னிடத்தில் இருக்கிறது நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி மசூலாக நாமத்தால் இழந்து நடவின்னு சொல்லி மலர் கையால் என்னை பிடித்து துடிக்கிவிட்டான் உடனே என்னை கார்களும் கடலும் பலன் அவன் குளிர்க்கலந்து நின்று நடந்தான் அவரு எவ்வளவு பெரிய பெரிய மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நரம்பலம் கட்டுப்போச்சு புரிஞ்சி போய்ச்சது வெட்டி எடுத்து நரம்பலம் போடுறது கஷ்டம் அப்படிப்பட்ட மோசமாக அந்த மாநில நமக்கு தருவதற்கு அவர்கள் அழைத்துக் கொண்டு வந்திருக்க ஹால உள்ள சோடி அதிசயங்களை அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கக்கூடிய காலம் நிறைவு வந்துவிட்டது ஆகிறார் திருச்சி பெண் பிள்ளைகளாக நான் அப்படிப்பட்ட விசுவாசங்கள் நாங்கள் ஜெயித்தால் உங்களுக்கு ஜெயிக்க ஆரம்பித்தால் ஆரம்பித்து வருவார்கள் இப்ப ஊழியர்கள் வேற மாதிரி பொண்ணும் சம்பாதிக்கிற அன்றைக்குள்ளவர் மரியாமையில் சுமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவையான மனுஷனில் பிரயாசப்பட்டார்கள் பெற்றுக் கொண்டார்கள் அதை பயன்படுத்தினார்கள் இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுக்கொடுத்தார் வாசிக்கும் போது வைத்துதும் நல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் அந்த வல்லமே தான் பேரடி சொல்ல என்னிடம் இருக்கிற நான் உனக்கு கொடுக்க பெரும்போது கத்துவிடையோடு விடுதலை ஆகாத காட்டில் தலைவரை திரும்பி சமாசி மலமிருந்து விடுதலை ஆக்கப்படக்கூடிய ஒரு வேலைகள் வந்திருக்கிறபடி நான் அந்த வல்லமையை பெற்றுக் கொண்டு விடுதலை பெறுவது மாத்திரமல்ல நமது மூலமாக நம்முடைய குடும்பத்திலும் உறவிலும் ஊரிலும் சுற்றத்திலும் நண்பனும் மத்தியிலேயே பலவீதமாக இருக்கிற மக்களுக்கு நாம் நம்மிருந்து வல்லமை பெறப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் விசுவாசியாக இருக்கிற காலத்திலேயே அப்படிப்பட்ட அற்புதம் எல்லாம் அனுப்பித்திருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறபடி நாள் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கைகளையும் ஒவ்வொருடைய குடும்ப ஜனத்திலேயே அப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடி நாள் எல்லாருக்கு காத்திருந்த வல்லம் என்று நாட்டு பெற்றுக் கொள்வோமாக அலுயா அரசிய தாயத்துக்கு மாஞ்சியில் என்ன தெரியுமா அறுபத்தி மூன்றாவது செங்கில ரெண்டாவது அசனம் இப்படியே உண்மை பார்க்க ஆசையா இருந்து மகிமையும் கண்டேலியா சர்வத்தில் வல்லம் தேவ மகிமியரங்குறத கண்டு கழுமர்ந்து கடந்து போவார அரசன் அரண்மனையா சந்தோஷங்களும் உண்டு எல்லா செல்வங்களும் உண்டு எல்லா மகிழ்ச்சிகளும் உண்டு அதை விட அதிகமான சந்தோஷம் மகிழ்ச்சி எங்களுக்கு தெரியுமா தேவாலயத்திலே இப்படியேத்தையும் பார்க்க ஆசையா இருந்து நமக்கு ஒரு ஆசை வரணுமா அன்னைக்கு போய் நிறைய வல்லமை பெற்றுக் கொள்ளணும் கண்டுமீற கண்டு கை கூர்ந்து வர வேண்டும் எந்த உணர்வோடு ஆசையோடு யார் வர வேண்டுமோ அவர்களை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லுவேன் ஜெயநத்தேவன் என்ற பிரசனமாகிக் கொண்டே இருக்கிறார் அல்லது உட்கார முடிய தூக்கி வந்தவுடனே உங்களுக்கிலிருந்து வரும் பெருநாள் தனிப்பிக்கப்படும் வரையிலும் பெருசுகளை தனித்தேருங்கள் அந்த பலன் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற எந்த சக்தியும் நம்ம முடியாது அப்படி நிலையமாக இருக்கிற விடுவிக்கப்படுவார்கள் அதை நான் அருமையான தேர்வுக்கு பயமுறுத்தினாலும் சரி சாத்தான எந்த தேட்டத்தில் சரி நம்முடைய இறுதி கலமையிலே செய்யாத காரணம் நமக்கு அவ்வளவு பெரிய பலன் இறங்கிவிட்டது என்று சொன்னால் பயமே வர்றாங்க ஒரு சின்ன செப்பர தகுந்தாலும் பயம் எதிர்ப்பதற்கு நாம் தீவிரப்பட வேண்டும் என்று ஆமியான ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பௌரவீனமாக சொல்லுகின்றார் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசியாக சகோதரரே கர்த்தனும் சத்துவத்தின் வல்லமையிலும் வளர்ப்பதில்லை எதிர்த்து மேற்கு உணவு என்ன செய்யுமா அவருக்கொள்ள வேண்டும் தைரியத்தை சுவாசீனமா இருந்தா இரண்டு இல்ல அப்படின்னு சொல்லி மிஞ்சி மிஞ்சுமா கெஞ்சிவா கெஞ்சினா மிஞ்ச ஆரம்பிச்சிருவான் அதில் அப்படி இல்லாதபடிக்கு நம் வீரம் உள்ளவராக பலப்படுங்கள் சாசனோடு எதிர்த்து நிற்பதற்கு பிராணி உள்ளவனாக முடங்கி இப்படி செய்ய வேண்டும் என்று வருஷத்தை பவுல் எழுதியிருக்கின்ற முடினால் இந்த கடைசி நாட்கள் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆளுடைய சேனைகள் எல்லாம் உறங்கி போராடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்றோம் நம்முடைய உள்ளங்களை சேர்வடி வைத்து அதிசுவாசங்களை ஒன்று பண்ண வைத்து ஓட்டத்தை பார்க்க வைத்து இதை பெலிணப்படுத்தி எப்படியாவது அன்பை விட்டு பிரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் போராடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறபடி இந்த காலத்தில் அதற்கு எதிர்த்து இருப்பதற்கு கற்பனையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் இப்படியே பரிசுத்தலத்திலும் பார்க்க ஆட்சியாக இருந்து வல்லமையும் மகிண்ட தகலவித நிரி கனிகளை தந்து ஏனே அறிகிற அருகிலே விரித்தி அடைந்து பிரியமுண்டாக அவருக்கு பாட்டி நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் மீறிய சாந்தம் உண்டாவதற்கு மகிழ்ச்சியான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக ஒன்றுதலி செய்கிறோம் என்னென்ன சொல்லிடு பாருங்க சகலவில நற்கழிகளும் ஆகிய தந்து ஹேமன அழிகிற அழிவுல விரட்டி அடைந்து கற்பருக்கு பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடய கூடிய எல்லா பொறுமையும் மீடிய சாந்தம் உண்டாக பொறுமை சாந்தெல்லாம் யாருக்கும் வரும் தெரியுமா அதிகமான வல்லமை பெற்றுக் கொண்டது மாமிசத்திலிருந்து இந்த போல எரிச்சல்கள் கோபங்கள் புலிவாதங்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் எல்லாமே மாமிசத்தின் கைகளாக இருக்கிறது இந்த மாமிசம் அழிந்து ஆவிய்குரிய பிரமலத்தில் வர ஆரம்பிக்கும் பொழுது சாந்தமும் பொறுமையும் தாழ்வு நமக்குள்ள வந்து விடுவான் அகில சாந்தத்தோட சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் உயிரியல் சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான நம்முடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டும் செய்கிறோம் அருமதியான துறைச்சாரம் வல்லமை இறங்குகிற நேரத்திலே எல்லாரும் வல்லவை கடமொடுத்து சகிதம் தலைவனமாயிருக்கீங்க அந்த திலைநீரத்திலே என்னுடைய பலம் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லியிருக்கிறபடினால் அந்த பலத்தைப் பற்றி நம்ம யாரும் சந்தோஷம் அடைவதாக பொறுமையுடைய சாந்தமுடைவதாக சாத்தானை ஜெயிப்பதற்குரிய ஆயத்த முடிவலாக காணப்பட வேண்டும் அநேகரையை விடுதலையாக்குவதற்குரிய வல்லவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பின அக்காலத்தில் அழைத்து வந்திருக்கிறபடினால் தேவ சமத்திலே வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு வல்லமை இறங்கும்போது இடம் கொடுங்கள் அசைக்கும்போது அசைந்து தொல்லி சாடி கழிகூறுங்கள் அப்போது வல்லமை அதிகமாக முறைய ஆரம்பிக்கின்றது அந்த வல்லமை தொடர்ந்து நம்ம இடத்துல செயல்படும் சமயம் நீங்கள் ஜெமித்து ஜெபித்து வல்லமினால் நிரம்பும்பொழுது பெரும் மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்கின்றது வேதனைகள் எல்லாம் மாறுகிறது கவலைகள் ஓடி பயம் அதாவது சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாகி பயம் எல்லாம் வந்து மேல நிறைஞ்சிட்டீங்க ஓடி போடும் அமை சுவாசத்தின் கலக்கத்தை கொண்டு வருவதால் அந்த சாத்தானுடைய தந்திரத்தில் எதிர்த்து மட்டுமே பிராணி உள்ளவாக முடிக்க அவருடைய சத்துவத்தின் வல்ல மேலே பலப்பட வேண்டும் என்று பரிசுத்தேதன் சொல்லுகின்ற அப்படின்னா அந்த அக்காலத்தில் அதிகமான வல்லவே பெற்றுக் கொள்ளுமாக அழலியம் அலுவலியம் வல்லமை பெற்ற தான் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியும் அறிவிக்கிறார்கள் அந்த அறிவிக்கிற சுயசேசத்தினாலும் யாரும் கர்த்தனத்தில் நெருங்கி வருகிற கூட்டத்தை கேட்டு நன்மை பெற்று போய்கொண்டே இருக்கிறார்கள் கடவுளத்திலோடு ஆத்மா திரும்பி கடவுளோடு சேர்க்கப்பட வேண்டும் சுயசேஷம் அறிவிக்கிற தேவண்ட பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வல்லமை புறப்பட வேண்டும் என்று செலுத்தம் சொல்கிறார் அதை குறித்து அப்போசனாக பிரசித்த போல் தசிலோந்திக்கரின் மிருதம் விழுந்தும் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது இப்படி எழுந்திருக்கிற வாசிக்கிறார் உங்கள் சுயசேசம் வசனத்தோடு மாத்திரமல்ல அது வல்லவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தோம் என்று சொல்லி வருசு பவலி கொண்டு வந்தார் ஹாலோ லுய்யா சிங்கே நாங்கள் உங்களுக்குள் இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படி பட்டவர்களாக அறிந்திருக்கிறீர்களே ஹாலோ அவனர்களை சு வசனத்தோடு மாத்திரம் இந்த வல்லமையோடும் பரசுத்தாவி நிறையோடும் ஒரு நிச்சயத்தோடு வாழ வேண்டும் இப்படித்தான் பர்ணவும் செல்ல வேண்டும் நிச்சயத்தோடு வல்லமையோடு அந்த நல்லவை தான் கொஞ்சம் உடைத்து அங்கிருக்கிற மாதிரி உணர்வு எல்லாம் அளித்து தீசாசி வல்லமையை வெளியேற்றி அவளை மனம் வைத்து தேவெடுத்து கொண்டு வர முடியுமே தவிர அப்படி அண்ணாண்டுகள் கடவுளத்தில் ஆட்டமாக சேர்க்கின்ற கூட்டம் சேர்க்கலாம் கூட்டம் சேர்த்து பாடி கொண்டு காணிக்க வாங்கிட்டு போகலாம் கருவத்தில் ஒரு ஆத்மாவை யாரு போதும் தெரியுமா எப்படிப்பட்டவனாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே உடைப்போடத்திலெல்லாம் பாவம் செய்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்ன அறிக்கை செய்து அறிக்கை செய்து வாழ்கிற வாழ்க்கை என்ன பாவம் இல்லாத வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டவனாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சிரிப்போம் சொல்லிருந்தார் தூய்மை உண்டாகி கொண்டிருக்கின்றதோ அந்த தூய்மையிலிருந்து அல்லமை புறப்பட ஆரம்பி சொல்லியிருக்கிறேன் அதாவது சேலத்தில் நபர் முதலாவது ஒழிப்பில் சென்றோம் ட்ரெயினில் போயிருக்கிறோம் எங்களுக்கு அன்று ஒரு அடையாளம் காட்டியிருக்கிறார் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சில ஒரு கையில் ஈட்டி கொண்டிருக்கும் அந்த நேருக்கு ரோடுகளை சென்று இந்த அடையாளத்தில் போய் ஒரு இடத்துல போயிரு ஆகிய சிற்காக அடையாளம் கொடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டு இறுதியில நாங்கள் சேர்ந்து விட்டது முதல் முதல் நாங்கள் நிறைய மக்கள் கூலி இருந்தாலும் உட்கார்ந்து நேரம் எப்போ முடியும் அது சிலையை பார்க்கணும் எங்கே இருக்கலாம் அதுக்காக வெடித்த வரைக்கும் பார்த்து அங்க நிறைய போலீஸ்காரர்கள் தங்கி இருந்தாரு அவங்க அதிகாரில் என்ன செய்வாங்க தெரியுமா நம்ம அதிகாரில ஜலம் பண்ணி ஆத்துமாவை சுத்தம் ஆயுதப்படுத்த போல அவங்க அதிகாலை எல்லாம் ஒரு தடவை பயிர்பண்ண துப்பாக்கி புகையெல்லாம் அடைஞ்சி அது அழுக்க அடைஞ்சிட்டு திரும்ப அதுக்குள்ள தோட்டம் போட்டு அடிச்சா புஷ் வெளியே விழுந்துருவான் அதுக்காக போட்டி சுத்தம் பண்றாங்க அதாவது நல்ல நூற்கயர்ல சொட்டையெல்லாம் போட்டு அந்த ஓட்டை வெளியை கொடுத்து ரெண்டு பேர் துப்பாக்கி பிடிச்சிடணும் ரெண்டு பேர் அதை இழுக்கணும் ரெண்டு பேர் இழுக்க முடிய அளவுக்கு அனுப்பும்பு அந்த வார்த்தையை எப்படி செல்ல வேண்டும் வல்லமையோடு செல்ல வேண்டாம் உலக ஆசைக்குள்ள உலக ஆடம்பரத்துக்குள்ளே அவர்கள் திரும்ப வேண்டுமானால் என்ன இருக்கணும் தெரியுமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாமி நிறையா கூடியவர்கள் உயிரை பெற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வாங்கியிருக்கிறவர்கள் உன்னது மூலமாக சிலராய் கேவலத்தில் வர வேண்டும் என்று வாஞ்சிகளை உள்ளமைப்பின் தெரியுமா தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தூய்மையிலிருந்து நல்ல தூய்மையான ஒரு சரிதம் அருமையான தேவை அந்த சரத்தை நம்ம சேர்ந்திருக்கிற தூய்மையான ஒன்னாவது சங்கீதத்திலே அரசு ஆயுத்தாவியை இப்படி சொல்லுகிறார் பத்து முதல் பதிமூன்று வசனங்கள் சுத்திரத்தின் நிலை செல் செய்யும் நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை தள்ளாமலும் உமது அரசு எடுத்துக் கொள்ளாமலும் வரும் உமது ரஷ்யத்தின் சந்தோஷத்தின் திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியலை தாண்டுபாடு செய்யும் அப்பொழுது பாமக இருக்கும் அந்த வழிகளை உபதேசிப்பேன் மாவிய மடத்தில் மனம் திரும்புவார்கள் எப்போது தெரியுமா சுத்தியம் எனக்குள் இருக்கின்ற வருவா தேவச்சானமே சுத்திருக்கொள்வதற்கான உபதேசமாக தரப்பட்டிருக்கிறது இதை பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொருவரும் சுத்த இறுதியும் ஈசரவில்லாக சுத்தமுறை இறுதியும் ஈஸ்ரவல் இருக்கு எப்படி இருக்கிறாரா நல்லவராகவே இருக்கிறான் அவர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றித் திருந்து ஆரம்பிச்சுகள் இருக்கின்றது ஆகினால் நமக்கு அவர் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருப்பதற்கு நம்ம உள்ளமை போலும் பெருமையாக இருக்க வேண்டும் தேவசானே இப்படிப்பட்ட வல்லமை இறங்க நேரத்தில் இப்படிப்பட்ட பாவ உணர்வுண்டாகி பாவத்தை அருகே செய்யக்கூடிய நேரத்தில் அருகே செய்ய விட்டுவிட்டு மறுபடியும் நிறத்தில் தொடராதுபடி சீட்டோ தான் தள்ளிவிட்டு சுத்தமாக காத்துக்கொண்டு தேவ வல்லமினால் நிரம்ப வேண்டும் அப்போது எந்த வல்லமேற்பட்டவர்களை பி சுவாச விடுதலை ஆக்குவதற்கு வியாதிகள் வீட்டுகள் நமக்கு அறிமுகமான ஏற்படுகின்ற தீ சுவாசும் தொல்லை விடுதலை ஆக்கிவிட்டு பெரிய சேனையை தேர்தலில் கொண்டு வருவதற்காக நம்மை அழைத்திருக்கிறபடினால் நம்ம இப்படிப்பட்ட கூட்டத்திலே பங்கு பெறுவதற்காக சேர்த்திருக்கிறபடினால் ஒவ்வொருவருக்கு இப்படிப்பட்ட உணர்வு உண்டாக வேண்டும் என்று ஆவிய அனுபல ஏதோ கோட் நேரம் உறங்காமல் இருந்தது கஷ்டம் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த வியாதிகளெல்லாம் போய்விட்டதை காணுகிறேன் விதித்த குழிகளுடைய பிள்ளைகளுக்கு வந்த வியாதிகள் எல்லாம் போய்விட்டதை காணுகிறேன் என்று சொல்லி அடுத்து நான் சாட்சி பெற குடிமக்களாக மாற வேண்டும் நான் தேவல் என்பதற்கு நீங்கள் ஆறு சாட்சியாக இருக்கிறீர்கள் அருமையான விசுவாசத்தையோடு அசுர்த்தி தொட்டாள் அங்கிருந்து நல்லமல் புறப்பட்டவளை விடுதலை ஆக்கிவிட்டது போல வார்த்தை வந்திருக்கிற அம்மல் கருத்து விடுதலையாக்கப் போகின்றனர் எந்தெந்த காரியத்தின் கருத்து விடாது அங்கே விடுதலை உண்டு பிரியமான தேவ ஜனதே விசுவாசமே இருந்து தியாகியின் தோலிலிருந்து கடன் தோளையிலிருந்து எந்தெந்த கட்டியடனும் விடுதலையாக்க முடியாமல் இருக்கின்றமோ அவள் எல்லாவற்றிலும் விடுதலையாக்குவதற்காக நம்முடைய மழல் அமைக்க இறங்கி கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு மல்லமைகள் நாம் நிறைவாக பெற்று சாற்றான எதிர்த்து நிற்கும் முடியாக அவருடைய சற்று நல்லமையிலே பலப்படும் முடியாக வாக்காளி பயன்படுத்துகிறோம் சுற்று இறுதி சிற்சியை அப்போது பாபு இருக்கக்கூடிய வழிகளை போலிட்டு பாலியல் மனத்திலே மனம் திரும்புவார்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லமையோடு நிறைவேறும் போகுமானால் அந்த ஏரியா புரிய உடைந்து நம்ம மக்கள் தெரிந்து எங்குவார்கள் அவருக்கு ஆச்சரியமா இருக்கும் எத்தனை பேர் சொன்னாங்க கேட்கலங்க நீங்க சொன்ன மாத்திரம் கேட்க வந்துட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சரிச்சு காரணம் என்ன தெரியுமா அவளை அணுகிருந்து அவளை ஆள்கொண்டிருந்த அசுத்தாவி நாம் பேசும்போது அவளை விட்டு போய்விடுகிறது என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் அப்படி கூட்டம் மூட்டமாக மக்கள் திருச்சபை காரக்கூடிய காலம் வந்துவிட்டது அவரிடத்தில் தேவையை தேவை வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டுமா இந்த நாட்டினுடைய கிடைக்கக்கூடிய வல்லமைகளை நிறைவாக புற்று ஹழிஹூரும் பொருந்தமானதை பயன்படுத்துவதற்கு முதலான முடிவுகளை சுத்திகரித்துக் கொள்ளோம் இப்போ உரம் தெரிவிக்கப்படுகிறவர்கள் நம்முடைய குறைகளை வேறு ராகத்தையும் சமத்துற விசாரிக்கலாம்